வணக்கம் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி நட்டனியின் நட்டினியின் பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோடு எஸ் குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் 1. ரஃபேல் போர் விமானத்தை இயக்க உள்ள இந்தியாவின் முதல் பெண் விமானி சிவாங்கி சிங் 2. ரைஸ் 2020 டுவெண்டி ரைஸ் இரண்டாயிரத்தி என்ற செயற்கை நுண்ணறிவு மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி தொடக்கி வைக்க உள்ளார் மூன்று தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் அகரம் அகழ்வாராய்ச்சி பகுதி அமைந்துள்ளது இனி இன்றைய பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று சேகர் பாசு அவர்கள் எந்த துறையுடன் சம்பந்தப்பட்டவர் இரண்டு வாய்ஸ் ஆஃப் டிசன்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் மூன்று உலக காது கேளாதோர் கூட்டமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை நாளை தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே